பிந்தைய இரண்டு ரகாதுகளில் அல்ஹம் அத்தியாயத்தை ஓதுவார்கள் ஒரு சில வசனங்களை எங்களுக்கு கேட்கும் அளவுக்கு ஓதுவார்கள் இரண்டாவது ரகாத்தை விட முதல் ரகாத்தில் நீளமாக ஓதுவார்கள் இவ்வாறே அசரிலும் சுபுகிலும் செய்வார்கள்